அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு செயல் நலத்தின் கீழ் வெறுவந்த செய்யாமை என்ற அதிகாரத்தின் குரட்பாக்களுக்கு ஓரளவு பொருளை ஆராய்ந்து நாம் நிறைவு செய்திருக்கிறோம் இவ்வாதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள கருத்துகளின் சாரத்தை இப்பொழுது பார்ப்போம் ஒன்று முதல் ஐந்து குரட்பாக்கள் நேற்று நிறைவு செய்தோம் ஆறாவது குரட்பா கடுஞ்சொல்லன் கண்ணிலன் நெடுஞ்செல்வம் நீடியின்றி ஆங்கே கெடும் கடுமையான சொற்களோடு கண்ணோட்டமும் இல்லாமல் அதாவது தாக்ஷிணியம் இல்லாமல் இருப்பானேயானால் நீண்ட காலம் உழைத்து அடையப்பட்ட செல்வமாயிருந்தாலும் விரைவில் அப்பொழுதே அழிந்து போகும் ஏழாவது குரட்பா கடுமொழியும் கையகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரன் தேய்க்கும் அறம் கடுமையான சொற்களோடு அளவுக்கு மீறிய தண்டனையும் அரசனுடைய பகைவனை வெல்லும் கருவியை இரும்பை அழிக்கும் அதாவது அறுக்கும் அறமாகும் ரம்பமாகும் மூன்று முதல் ஏழு வரை உள்ள குரட்பாக்கள் நேரம் தராமல் இருத்தல் கடுமையான முகம் கண்ணோட்டம் இன்மை கடுமையான சொற்களை கூறுதல் அளவுக்கு மீறிய தண்டனை ஆகிய அனைத்தும் மக்களுக்கு அச்சத்தை அதிகமாக்கும் இவற்றுக்கு காரணமாகும் தலைவனாகி அரசன் வாழ்க்கை காலத்தையும் எதிரிகளை வெல்லும் ஆற்றலையும் செல்வத்தையும் இழந்துவிடுவான் என்றும் நமக்கு நன்கு உணர்த்தின எட்டாவது குரட்பா இனத்து ஆற்றி எண்ணாத வேந்தன் சினத்து ஆற்றி சீரின் சிறுகும் திரு அமைச்சர்களோடு கலந்து ஆராயாமல் அரசன் கோப வடிவமாக விளங்கி கோபத்தை வெளிப்படுத்துவானே ஆனால் அவ்வரசனுடைய செல்வம் நாள்தோறும் குறைந்து வரும் இக்குரட்பா தன்னுடன் இணைந்து பணிபுரிபவர்கள் பயப்படும் வண்ணம் செயல்புரிந்தால் அதனால் வரும் குறைபாட்டை உணர்த்தியது ஒன்பதாவது குரட்பா செருவந்த போழ்தில் சிறை செய்யா வேந்தன் வெறுவந்து வெய்துகடும் தன்னை பாதுகாத்து கொள்ளாத அரசன் அல்லது தலைவன் போர் அல்லது துன்பம் வந்த நேரத்தில் பாதுகாப்பில்லாமல் அஞ்சி விரைவில் அழிந்து போவான் இக்குரட்பா தான் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி அதற்கான செயலை செய்யாததினால் அடையும் தன்மையை உணர்த்தியது கல்லார்பிணிக்கும் கடுங்கோல் அது அல்லது இல்லை நிலக்குப் பொரை இது பத்தாவது குரட்பா நீதியின்றி ஆளும் அரசன் கல்வியறிவும் ஒழுக்கமும் இல்லாதவர்களுடன் சேர்ந்து கெட்டுப்போவான் அதை போன்று நிலத்திற்கு அதாவது பூமிக்கு பாரமானது அதாவது துன்பத்தை தருவது வேறொன்றும் இல்லை இக்குரட்பா மக்களும் துணைவர்களும் தானும் அச்சப்படும் செயல்களால் வரும் குறைபாட்டை உணர்த்தியது இவ் அதிகாரத்தின் ஒன்று ஆராயாமல் அதிக தண்டனை கொடுத்தல் அரசர்க்கு தீதாம் இரண்டு அரசன் கருணையுடன் தண்டிக்க வேண்டும் மூன்று வெறுவந்த செய்யும் அரசன் விரைந்து கெடுவான் நான்கு கொடியனென்று சொல்லப்படும் அரசன் கடிதில் மடிவான் ஐந்து இன்னா முகத்தான் செல்வம் எவருக்கும் பயன்படாது ஆறு கடுஞ்சொல்லனுடைய நெடுஞ்செல்வம் விரைவில் கெடும் ஏழு கடுமையாக தண்டிக்கும் அரசன் எதிரிகளை வெல்லும் ஆற்றலை இழப்பான் எட்டு அறிவிழந்து கொடுமை செய்தவன் திருவிழந்து துன்பப்படுவான் ஒன்பது அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சி செய்ய வேண்டியதை செய்யாதவன் நொந்து மடிவான் பத்து கல்லார்களது கூட்டத்தை தன்னுடன் கொண்டு குடிகளை அச்சுறுத்தும் கொடுங்கோலன் பூமிக்கு பாரமாவான் துன்பம் தருபவனாவான் இவ்வாறு இல்லாமல் நல்ல அரசர்கள் சிறந்து விளங்கட்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகளின் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்